திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் வேதியா ஆளவாய் திருச்சிற்றம்பலம் வேதியேதீதா பெண்ணபரண்ணின் போதிய மலர்கள் தூவி கழல்கள் காண பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்ஷ மதியம் சூடும் ஆதியே ஆதியேயவாயில் அப்பனே அருள் செய்யே நம்பனே நான் முகத்தாய் நாதனே ஞானமூர்த்தி என் பொனே ஈஷாயின் ரேத்தினே சற்றென்றும் பின்பினே திரிந்து நாயேன் பேர்த்தினி பிரபாவண்ணம் அன்பனேயவாயில் அப்பனே அருள் செய்யே ஒரு மருந்தாகியுள்ளாய் பெருமருந்தாகி நின்றாய் பேரமோதின் சுபயாய் கருமருந்தாகியுள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தவாயில் அப்பனே அருள் செய்யே கமலபாதம் தேவர் தேவே மையணி கண்டத்தானே மான்மரிமழுவொன்றேந்தும் சைவனே சாலஞானம் கற்றறிவிலாதனாயேன் ஐயனேயவாயில் அப்பனே அருள் செய்யேம் வெண்தலை கையிலேந்தி மிகவும் ஊர்பலி கொண்டென்றும் உண்டது மில்லை சொல்லில் உண்டது நஞ்சு தன்னை பண்டுனை நினையமாட்டான் பழகனேன் உளமதார ஆலவாயில் அப்பனே அருள் செய்யே எஞ்சலில் புகழிதென்றன் ஏத்தினானியே சற்றென்றும் வஞ்சகமொன்றுமின்றி மலரடி காணும் வண்ணம் நஞ்சினைமிடற்றில் வைத்த நற்பொருட்பதமே நாயேர் கஞ்சலன்றவாயில் அப்பனே அருள் செய்யாயே வழுவிலாது வாழ்த்தி வழிபடும் தொண்டனேனு செழுமல பாதம் காண தென்திரை தெஞ்சமுண்ட குழகனே கூத்தனே மாத்தாயுள்ள அழகனே ஆலவாயில் பனே பனேருள்யே நறுமலர் நீரூ கொண்டு நாடூருமே செரிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் மரிகடல் மறிகடல் வண்ணன்பாக மாமரை அங்க மாறும் அறிவேயவாயில் அப்பனே அருள் செய்யே நல் திகழ்வாயின் நூலால் சருகிலை பந்தர் செய்த சிலந்தியை அரசதாள அருளினாயன்று தின்னங் கலந்துடன் வந்து நின்றாள் கருதினான் காண்பதாக அலந்தனவாயில் அப்பனே அருள் செய்யாயே பொடி கொடுபூசி பொல்லா புறம்பயிர் புந்தியொன்றி பிடித்து நின் தாள்களென்றும் பிதற்றினிருக்கமாட்டேன் எடுப்பனென்றங்கை கோன்வன் தெடுத்தலும் இருவது தோல் அடர்த்தனேயவாயில் அப் அருள் அருள்யம் சுவாமி சொக்கநாதேஸ்வரர் அம்பாள் மீனாட்சி அம்மை திருச்சிற்றம்பலம்